ஸ்ரீகுருப்பியோ நம கோபூஜா தினமான இன்றைய தினத்தில் பசுக்களுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும் பசுக்கள் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பங்கு வகிக்கிறது நாம் பிறந்தது முதல் நமக்கு கொஞ்ச காலம் தாயார் பால் கொடுக்குற பிறகு நம்முடைய கடைசி ஆயுஷ்காலம் வரையிலும் நமக்கு பால் கொடுக்க கூடியது பசுமாடுகள் அந்த பசுமாடு என்கிற ஒரு பொருள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒன்றும் வேண்டாம் இப்போ பசுமாடுகள் எல்லாம் தீர்மானித்து மக்கள் யாரும் நம்மை கவனிக்கலை நம் விஷயத்திலே மக்கள் அனைவரும் அலட்சியமாக இருக்கா ஆகையினாலே நாளை காலை முதல் ஒரு சொட்டு பால் கூட கடப்பதில்லை அப்படின்னு அவ்வளோ பசுக்களும் தீர்மானித்ததானால் என்னவாகும் பால் கிடைக்காது தயிர் கிடைக்காது மோர் கிடைக்காது வெண்ணெய் கிடைக்காது நெய் கிடைக்காது திண்டாடி போயிடும் ஏதோ நாம் சேமித்து வச்சதை வரையிலும் பெசாமல் இருப்போம் பிறகுதான் தெரியும் பசுக்களுடைய முக்கியத்துவம் ஒன்றுமில்லை காலம்பறை காஃபி சாப்பிடல் என்ன எவ்வளோ திண்டாடி போகிறது நமக்கு காஃபி சாப்பிட்ற வரையிலும் பரபரப்பு அந்த காஃபி என்கிறது முக்கியமான பொருளே பால் தானே அப்படி நமக்கு காலம்பரம் எழுந்ததும் நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியதான காஃபிக்கு காரணமாக உள்ளதே பால் அப்படி உணவுப் பொருளில் அத்தியாவசியமான பொருள் பால் அந்த பாலையை நமக்கு கொடுக்கக்கூடியது பசுமாடு அந்த பசுக்களை நாம் தினமும் நினச்சி பார்க்கணும் தினமும் காலம்பரை எழுந்ததும் நினைச்சு பார்க்க வேண்டியதான வஸ்துக்களிலே பசுமாடும் ஒன்று அந்த பசுமாடிலே அத்தனை தேவதைகளும் வாசம் பண்ணுறான்னு வியாசாச்சாரியாள் புராணத்திலே காண்பிக்கிறார் புராணத்திலே சொல்கிற பொழுது ஏகத்திர மந்திராஸ்திஷ்டி ஹவிரேக்கிஷ்டி கோபியோயா பிரவர்த்தன் கோபியோ தேவா் சமுத் கோபியோ வேதா சமுத்கீர்ணாக சஷடங்க பதக்கிரமாக பசுக்கள்னாலே தான் நமக்கு வளமான உணவு கிடைக்கிறது பசுக்கள்னாலே தான் நம்முடைய பூமி இறந்து போகாமல் இருக்குது பசுக்கள்னாலே தான் நாம் தேவர்களை பிரார்த்திச்சு கேட்கக்கூடியதான பலன்கள் கிடைக்கிறது பசுக்கள்னாலே தான் நம்முடைய வேதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு புராணம் சொல்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது பசுக்கள் ஆதாரமாக கொண்டுதான் தேவர்கள் இந்த பூமிக்கே வரா அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே தான் எந்த தேவத்தையை பூஜிக்கிறதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய ஸ்வரூபம் அல்லது விக்கிரகம் எதுவுமே இல்லைன்னா பசுவனிடத்திலே போய் பூஜிக்கலாம் அந்த தெய்வத்தை மகாகணபதி முதற்கொண்டோ ஆஞ்சநேய சுவாமி வரையிலும் எத்தனை தேவதைகள் உண்டோ அத்தனை தேவதைகளையும் பசுமாடுகளிடத்திலே பூஜிக்கலாம் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படி முக்கியம் வாய்ந்ததான பசுமாடை நாம் நினச்சி பார்க்கணும் பசுமாடை பிரார்த்தித்து நிறைய லாபங்களை அடைந்தவர்கள் நிறைய உண்டு அப்படி ராமனுடைய சரித்திரத்திலே நாம் பார்த்தோமானால் ராமனுக்கு ஐந்தாவது தலைமுறை முன்னாடி திலீபன் ஒரு ராஜா அவருக்கு சந்ததிகள் ஏற்படலை அப்படி திலீபன் என்கிற ராஜாவும் அவருடைய பத்னியான சுதக்ஷிணா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து வசிஷ்டரிடத்திலே நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார் எனக்கு ராஜாங்கம் ராஜாக்கள் அனைவரும் எனக்கு ஸ்னேகமாக இருக்கா மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கா அனைத்தும் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு குறைபாடு குழந்தை இல்லை குழந்தைகள் இல்லைங்கிறது என்னுடைய மனதை ரொம்ப வாட்டுறது நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு கேட்க வசிஷ்டர் பசுமாடை பாதுகாத்துணுவான்னு சொல்கிறார் பசு மாடை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தன் வீட்டில் இருக்கக்கூடியதான மாட்டிற்கு குளிப்பாட்டி அதற்கு அலங்காரம் பண்ணி மேய்க்கிறதுக்கு அழைச்சின்னு போகிறது காலவேளையில் சாயங்காலம் திரும்ப கூட்டின்னு வந்து பால் கறந்து அந்த மாடை பாதுகாக்கிறான் ராஜா வசிஷ்டருடைய வீட்டில் அந்த ராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தையை அனுகிரகம் பண்ணுறது அந்த பசுமாடு தான் கொடுக்கக்கூடியதான பாலின் மூலமாக அப்படிங்கிறதுனாலே தான் ராமனுடைய வம்சத்திற்கே ரகு வம்சம் அப்படின்னு பெயர் காரணம் பசுவுனுடைய அனுகிரகத்தினாலே அந்த திலீபனுக்கு ரகு என்கிற குழந்தை பிறந்து பிறகு அந்த வம்சம் வருது அப்படிங்கிறதுனாலே தான் ரகுவம்சம் அப்படின்னு ராமனுடைய வம்சத்தை சொல்கிறோம் அப்படி பசுவனுடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அதிகம் அதேபோல் வசிஷ்டருடைய அந்த பசுமாடு அவருக்கு வரக்கூடியதான அனைத்து விதமான கஷ்டங்களையும் தானே போக்கினதுன்னு புராணம் சரித்திரத்தில் காண்பிக்கிறது அப்படி நமக்கு வரக்கூடியதான சிரமங்களை முன்னரே நமக்கு தெரிவிக்கும் பசுமாடுகள் தான் வாங்கி கொள்ளும் தனக்கு வர நமக்கு வரக்கூடியதான சிரமங்களை பாது வாங்கி வைக்கும் அந்த பசுமாடு அப்படிங்கிறதுனாலே தான் பசுமாட்டை ஒவ்வொரு வீட்டிலும் வளர்ப்பது அப்படிங்கிறது வந்தது ஏதோ பாலங்கிறது உணவுப் பொருள் பாலுக்காக பசுமாடு வளர்க்கறது அப்படின்னு வளர்க்கல நம் முன்னோர்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் எல்லோரும் பால் கறக்கிறதுங்கிறதுனால மாடு வச்சுக்கல்ல பால் வர்றதுங்கிறது ஒரு சின்ன லாபம் பால் கறக்காத நாளிலேயும் கூட அந்த மாடுகளை பராமரிப்பது என்ன தாயார் போல் மாடுகள் தாயாரா கோ மாதா அப்படின்னு பசுக்களை சொல்லப்பட்டிருக்கு தாயார் என்பவள் எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாயார் வயதான காலத்தில் நாம் பாதுகாக்கணும் தாயாரால் இனிமேது நமக்கு இன்னும் ஆக வேண்டியது இல்லைன்னு தாயாரை தலகுப்புற தொங்க விட்டு தோலை மாம்சத்தை எடுத்து சமைச்சா சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடக்கூடாது அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கலை நம் முன்னோர்கள் அதுபோல் நமக்கு தாயாரான பசுக்கள் கடைசி வரையிலும் பாதுகாக்கப்படணும் அதனால் இனி நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றும் அதனுடைய தோலை உரிச்சு மாம்சத்தை எடுத்து கறி பண்ணி சாப்பிட்றதா அப்படி சாப்பிடக்கூடாது ரொம்ப பார்ப்போம் ஆகையினாலே மழை வரலை மழை வந்தாலும் தானியங்கள் விளைய மாட்டேங்கிறது தானியங்கள் விளைஞ்சாலும் சாரமாக இல்லை அந்த தானியத்தை சாப்பிடக்கூடியதான மனுஷனும் உயிர் சத்தோடு இல்லை இறந்த பிணமாக மனுஷியன் இருக்காங்கிறதுக்கு மூல காரணம் எது அப்படின்னு பார்த்தோமானால் பசுமாடுகள் தான் காரணம் அந்த பசுமாடுகளை நாம் மிகவும் பாதுகாக்கணும் வயதான காலத்தில் அதற்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்காமல் கடைசி வரையிலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கு ஏன்னா அதனுடைய சரீரத்தில் அத்தனை தேவதைகளும் வாசம் பண்ணுறான்னு நமக்கு பிரம்மபுராணத்தில் காண்பிக்கிறார் வியாசர் எந்தெந்த அங்கத்தில் எந்தெந்த தேவர்கள் வாசம் பண்ணுறா அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறார் அதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்